وجن تف عرضها السماوات والارض اعدت للمتقين وقال ايضا فسبق الخيرات وقال ايضا والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وان الله لما عليم فذلك الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن القوي خير واحب الى الله من المؤمن الضعيف وفي كل خير احرص على ما ينفعك واستعن بالله الى اخر الحديث او كما قال صلى الله عليه وسلم ترونيكم الله سبحانه وتعالى ورونيكم ورتاكم சலாக்கும் சலாமும் இறுதி நபி முஹம் சல்லு அலி வசல்லும் வாழ்க்கை வழிமுறைகளை அனுகூலமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபியாவுங்கள் சபா சாபியாயங்கள் முஸ்லிம்கள் மோனிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாகிடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கு வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறோம் கட்டளைகளை மதிப்பி ஏற்ற நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹரமாக்க இருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹரங்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து சக்குவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தகுின் மூலம் பஸ்கை செய்து கொள்கிறேன் இத்தூர்வாகின்றும் இது ஆயிரத்தி நாநூற்றி நாப்பத்தி ஆறாம் ஆண்டின் மஹர மாதத்தின் மூன்றாவது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அன்பானவர்களே சம காலத்தில் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் உங்களுடைய உற்சாகத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் அறவே இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஆரம்பிக்கிறேன் உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் இந்த இடத்தில் நின்றால் உங்களுக்கு அது நடக்கும் நான் பேச வந்த தலைப்பு தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய நஞ்சுடைய விழா காபத்துல்லா கண்களுடைய இயற்கை விழா முகம் இந்த ஐந்து விடயங்களையும் ஞாபகப்படுத்தியவனாக தலைப்பை ஆரம்பிக்கிறேன் கண்களை என்னை நோக்கி பார்வையை செலுத்துமாறும் பணிவாக வேண்டிக் வாழ்க்கை யாருக்கு விரட்டியாக அமையும் வாழ்வதை விட சாகுவது நல்லம் யார் யோசிப்பார்கள் வாழ்க்கை வெறுத்து போச்சி என்று யார் பேசுவார்கள் கல்லையை வெறுத்து யார் வாழ்வார்கள் உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கென்றால் வெறுப்பதை இல்லை என்று மனம் வெறுத்து யார் வாழ்வார்கள் என்ற பல வினாக்களுக்கான விடையாக என்னுடைய தலைப்பு பிரசங்கத்துடைய பிரதான தலைப்பு தூர நோக்கம் உயர் லட்சியமும் இல்லாதவர்கள் இப்படி பேசுவார்கள் லட்சியவாதிகள் இப்படி குறிக்கோள் இல்லாதவர்கள் தான் இப்படி பேசுவார்கள் இல்லாதவர்கள் கோல் இல்லாதவர்கள் தாகத் இல்லாதவர்கள் ஏன் பிறந்தேன் எனக்கு எத்தனை வயது இன்னும் எத்தனை வயது வாழப்போகிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை முகாமைத்துவப்படுத்தாதவர்கள் தான் நாலாந்தம் தனக்குத்தானே பத்துவா செய்து கொடுவார்கள் யாருக்குத்தான் தேவையில்லை இந்த தலைப்பு தூங்கலாமா முடியாது கசப்பாக இருந்தாலும் அனுப்புக்கொள்ளுங்கள் என்னுடைய உரிமை யாரும் தூங்க உயர் லட்சியம் சூர நோக்கு லட்சிய பாதையில் எப்படி சாதிப்பது எல்லா துறைகளையும் உள்ளடக்கி குரான் நவியவர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய நிகழ்வில் இருந்து முன்வைப்பேன் எனவே வாழ்க்கையில் முன்னேற விரும்புபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு பத்து பார்க்குங்கள் வாழ்க்கையிலே நான் கொஞ்சம் டெவலப் ஆக வேண்டும் மோட்டிவேட் ஆக வேண்டும் நான் கொஞ்சம் உயர வேண்டும் நான் ஏனியில் ஏற வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புவீர்களோ சிறியவர்களுக்கும் பெரியவர் வரைக்கும் இந்த சொத்து கவனமாக கேட்டு செயல்படுவோம் லட்சியவாதியாக மாறுவதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல் குறிக்கோளுடன் வாழ்ந்து உயர்ந்த துவக்கத்தை அடையும் வரைக்கும் அதற்காக வீர்நடை போடுவதற்கான இஸ்லாமிய பார்வை அதானுடையுடையிலே ஒருடத்தில் ஒரு விடயத்தை வேண்டிதல் ஒரே ஒரு விடயம் நபியவர்கள் நமக்கு நம்மிடம் துவாவுக்கு வேண்டிக் கொண்ட ஒன்று இருக்கும் என்றால் எனக்காக வசீலாவை கேளுங்கள் வசீலா என்பது ஒரே ஓர் அடியானுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அந்த ஓர் அடியானாக நான் இருக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன் உயர்ந்த லட்சியம் குறிக்கோள் அந்த வசீலாவை நான் அடைய வேண்டும் லட்சியம் அதானுடைய துவா லட்சியத்தை படித்து தருகிறது எனக்குறைக்கப்பட்டவருக்கு மகிடம் சூடப்படுகின்ற ஒருவன் நாடாக இருக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் எல்லோரும் துவா அதைத்தான் அதனுடைய துவாவில் அல் வசீலா என்று கேட்கிறோம் சுவே நூறு படித்தரங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு படித்தரத்துக்கும் இரண்டு படித்தரங்களுக்கு இடையிலான இடைவெளி இருக்கிறதுக்கும் கிழக்கு மேற்குக்கும் இடைப்பட்ட வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை உடைய நூறு தராதரங்கள் நூறு படித்தரங்கள் சுவர்க்கத்தில் இருக்கின்றன சுவர்க்கத்திலே நீங்கள் சுவர்க்களில் அல்லாவிடம் கேட்கும் பொழுது சுவர்க்கம் கேட்கும் பொழுதும் படித்து தருகிறார்கள் லட்சியத்தை படித்து தருகிறார் முகம் சோலா சொல்ல குறிக்கோளை தூர நோக்கை நம்முடைய பிஷன் பார்வை நோக்கு தொலை நோக்க எப்படி இருக்க வேண்டும் சுவர்க்கத்தை ஏதாவது ஒரு சொக்கத்தை சாயம்மா இல்லை உயர்ந்த ஆறுகள் எல்லாம் அங்கேதான் ஓட ஆரம்பிக்கின்றன கிணத்திலே தண்ணீர் அண்டி குடிப்பதற்கும் அந்த கிணத்திலிருந்து வட்டை போட்டு லைன் போட்டு பத்து நூறு கிலோமீட்டர் கங்கள் அந்த அந்த குழாயினூடாக வருகின்ற தண்ணீரை அந்த பைப்பினூடாக குடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா கிணத்திலே நேரடியாக தண்ணீர் குடிப்பது போன்று சுவர்க்குடைய தேனாறு பாலாறு மதுவாறு நீராறு எல்லாமே வீறிட்டு வெளியாகின்ற இடம் சுவர்க்க ஆறுகளின் அடிப்படையே ஜன்னத்தில் பெருதோஸ் எனவே நீங்கள் ஜன்னத்தில் பெருதோசை கேளுங்கள் அதிலும் உயர்ந்த லட்சியம் அன்பானவர்களே யூசப்பரைசலா கண்ட கனவு கனவுகளை நனவாக்குவது எப்பகை அதற்கும் இந்த பசுபாவில் வரவேற்கிறது கனவுகளை நனவாக்குவோம் கண்ட கனவு என்ன ஏலத்து வயதில் கண்ட சின்ன பிள்ளைத்தனமான ஒரு கனவு போன்று யாரு படித்தலாம் அன்பு தந்தையே நீயும்னவாக்கும் சொல்ல ஆரம்பிக்கும்பதே பிள்ளை பண்ணி விடுவோம் நம்முடைய பிள்ளையுடைய அறிவையும் ஆற்றலையும் திறமையும் துணி தோண்டி பிழைக்கின்ற மகாபாதகர்கள் நாம் தான் பிள்ளை துறையில் கெட்டு போயிருக்கிறது முதல் காரணம் பெற்றோர் இலைமறை காய்களை காணவில்லை அனில் சின்னும் வரைக்கும் காணவில்லை ஒவ்வொரு சின்னும் வரைக்கும் காணவில்லை சண்டிருப்போமே ஒவ்வொரு தின்றுவிட்டது இலைமறை காய்கள் பதினோரு கோள்கள் நட்சத்திரம் என்பதை விட கோல்கள் எனக்கு கௌர கனவு கண்டிப்பாக ஓடியாறு விளையாடுகின்ற ஓடி குடிச்சு விளையாடுகின்ற ஒளிந்து விளையாடுகின்ற வயது சொன்ன சூரியனா சந்திரனா அச்சக்கரனா சுஜூசைதான் போ அப்பா ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு தருகின்ற கனவு பொறாமைப்படுவார்களுடைய சகோதரர்கள் அவர்களிடம் இப்பொழுது சொல்லிவிடாது ஏதோ திட்டத்திட்ட அசைவு சைத்தனை மூலம் தம்பியுடைய வாயால் எடுத்து விட்டார்கள் அந்த கனவுதான் பால் கிணற்றில் போடப்படுவதற்கானறாமையின் அன்பு ஒழுக்கம் உள்ள பிள்ளை நல்ல பிள்ளை பாதையில் பயணிக்கின்ற கண்ட கனவை கூட மதித்து அதற்கு உருவம் கொடுக்க முயற்சிக்கின்ற பிள்ளை இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அடையாளம் கண்ட தந்தை ஓடையாது விளையாடுகின்ற வயதில் அன்பாளர்களே யூஸ் சம்பவத்திற்கு வரவில்லை தான் கண்ட கனவை அந்த சம்பவத்துடைய ஆரம்பமே அந்த கனவுதான் அர்த்த சிறந்த ஒரு சருத்திரம் பேசுகிறார் அல்லாவை அழகான சருத்திரம் என்று வர்ணிக்கின்ற அந்த சருத்திரத்தின் முதல் வசனமே கனவு கனவு லட்சியம் சூரநோக்கு சரி நினைக்கிறது கேட்டில் போடுகிறார்கள் தந்தை சொன்னது நான் இந்த கிணத்தில் சாக மாட்டேன் என்னுடைய பயணம் தொடரும் என்னுடைய தகவலர்கள் என்னை கொண்டு போய் பால் கிணற்றில் போட்டாலும் நான் மரணிக்க மாட்டேன் அந்த கனவு என்னுடைய வாழ்க்கையில் நனவாகும் வரை நான் மரணிக்க மாட்டேன் லட்சியம் சூர நோக்கு குழந்தை வந்தது சம்பவம் நடக்கிறது ஈஜிப்திலே மிஸ்ரலே குழந்தைப் பண்ற குழந்தை அடிமைகள் விற்கப்படுகின்ற பசாரிலே தராகிமார் கொஞ்ச சொற்ப திருகங்களுக்கு விக்கப்படுகிறார் ஒரு பொருளாக விற்கப்படுகிறார் லட்சிய பயணம் தொடர்கிறது கிணற்றிலே சில தியாகங்கள் உச்சன் தொடுவதை வேடுகளை கரனுடனான பூமிகளை சாண்ட வேண்டும் வலிக்க வலிக்கப்படி ஏற வேண்டும் தியாகம் கண்ட கனவெல்லாம் நடக்கும் என்று இருக்க முடியாது படுக்கையிலே இருந்தால் அப்படியே அப்படியே மரணிக்க வேண்டியதா அசைய வேண்டும் சரி பயணம் தொடர்கிறது அந்த நாட்டாளர் மந்திரி வாங்குகிறார் வீட்டிலேயே அந்த ஒரு வகையான சோதனை அனுபவிக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த சிறையில் இருந்து நான் விடுதலாகவில்லை கனவு நனவாக வேண்டும் சிறையிலும் கௌரவமாக நடக்கிறார்கள் கனவுக்கு விளக்கம் தொல்கிறார்கள் என்று சிறை கைதிகளுடைய கனவுக்கு அப்படியே அந்த நாட்டுடைய அரசன் ஒரு கனவு காண்கிறான் ஏழு தொழுத்த மாடுகளை ஏழு மெலிந்த மாடுகள் தின்னுகின்றன ஆச்சரியமான கனவு எங்குமே பலசாலைகள் தான் பலவீனர்களை பலசாலைகள் தான் பல வீரர்களை அடுக்குவார்கள் ஒடுக்குவார்கள் அநியாயம் செய்வார்கள் ஏழு நைஜா கணிம ஏழு அங்கே கதிர்கள் அப்படி நல்ல கதிர் சில கதிர்களை தின்வது போன்ற கனவு புரியவில்லை மாடு மாடை திண்ணுகிறது கதிர் கதிரை தின்னுகிறது சபையவர்களின் மந்திரிமார்கள் அட்வைசர்மாறுகள் அங்கிருக்கின்ற சபையில் இருக்கின்ற எல்லாரையும் விளக்கம் கூட இருந்த பண்டிதர்களுடைய விளக்கம் தன்னை பண்டிதர் நினைத்துக் கொண்டிருந்த மடையர்களுடைய விளக்கம் அந்த காசு அகலாம் சும்மா பகல் கனவு மன்னர் விட்டு விட்டு வேலையே பாருங்கள் இல்லை இந்த கனவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது யார் நல்ல கனவுக்கு அர்த்தம் தெரிந்த நிபுணர் இருக்கிறார் விடுத ஆகிய அந்த கைதி அவர் சொன்னார் இப்பொழுது ஞாபகம் வருகிறது யூசுப் என்ற ஒரு இருக்கிறார் நான் கண்ட கனவுக்கே விளக்கம் சொன்னார் அந்த விளக்கம் உங்களுடைய தர்பாரிலே எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு பலச்சாறு புரிந்து பானங்களை ஊட்டுகின்ற ஒரு பலச்சாறு தயாரிக்கின்ற ஊழியராக நான் வந்ததற்கு காரணமே நான் கண்ட கனவுக்கு அது மது புகட்டியது அது சப்ஜெக்ட் வேறு என்றாலும் எனக்கு இந்த தொழில் கிடைக்கும் என்பது அரச சபையிலே எனக்கு தொழில் கிடைக்கும் என்றது நான் சிறையில் கண்ட கனவு அந்த கனவு கவர் சொன்ன விளக்கம் யோசிப் கைதியாக இருக்கிறார் அவரை கூட்டிக் கொண்டு வரவா கூட்டிக் கொண்டு வாருங்கள் சிறை கைதி நிருபராதி குற்றமற்றவர் அப்பாந்தம் சுமத்தப்பட்டவர் பணி சுமத்தப்பட்டு சிறைக்குள் சென்றவர் லட்சிய பயணத்திலே அதிர்வியாக அறுதார் லட்சியவாதியுடைய பயணம் வந்து விளக்கம் சொல்கிறார் பஞ்சம் வரும் ஏழு வழங்கல் பஞ்சம் வரும் அறுவடை முழுக்க அறுவடை செய்து விடாமல் கொஞ்சத்தை கேள்வித்து வையுங்கள் கொஞ்சத்தை அறுவடை செய்யுங்கள் விளக்கம் தொடர்கிறது விடயம் என்ன தெரியுமா சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கண்ட கனவு நனவாக வேண்டும் என்ற பயனும் தொடர்கிறது மந்திரி சபையிலே அவரை நான் விசேத ஒரு நேக்கமாக அரசருடைய எகிப்து நாட்டின் அரசருடைய ஆலோசகராக அந்த நாட்டுடைய பைனான்சியல் மினிஸ்டராக பொருளாதார அமைச்சராக நியமிக்கிறார்கள் கலஞ்சியத்துடைய பொறுப்புதாரி சம்பவம் தொடர்கிறது கலத்திலே பஞ்சம் வருகிறது லட்சியத்தோடு பயணிக்கும் பொழுதும் சூர நோக்கோடு பயணிக்கின்ற பொழுதும் பொறாமைக்காரர்களுடைய பொறாமைக்கு பதில் கொடுக்க கூடாது குளி தோன்றக்கூடியவருடைய குழியிலே விழக்கூடாது சதிவலையிலே திக்கக்கூடாது அரபியிலே ஒரு பழமொழி இருக்கிறது நாய் துறைப்பதால் மேகத்துக்கென்ன நஷ்டம் பொறாமைக்காரர்கள் துறைப்பார்கள் கூட்டி பார்ப்பார்கள் நமக்கெதிராக மோட்டிவிடுவார்கள் அடிப்பார்கள் நம்மை மனபங்கப்படுத்துவார்கள் நம்மை மானசீகமாக நோபிப்பார்கள் அடிப்பார்கள் நமக்கெதிராக எழுதுவார்கள் நமக்கெதிராக பேசுவார்கள் பேஸ்புக்கிலும் பேசுவார்கள் யூ டியூப்பிலும் பேசுவார்கள் நன்மைப்பற்றி கலை வீசுவார்கள் லட்சியவாதி மேதம் நாயுடைய துறைப்புக்கு காலு கொடுக்காதது ஒன்று பயணித்துக் கொண்டே இருப்பார் பயணித்துக் கொண்டே இருப்பார் மந்திர மனைவியோடு என்னமோ நடந்தா மந்திரி வீட்டில் என்னமோ நடந்தான் மந்திர வைஃபோடு நடந்தான் நாய் குறைக்கிறது இந்த நாய்களுடைய குரல்களுக்கு சரிமடைக்காமல் லட்சியவாதி பயணிக்கிறார் நான் அந்த பெண்ணோடு தகாத உறவு சொல்லவில்லை என்ற உண்மை வெளியாகும் லட்சியவாதி குறிக்கோளோடு பயணிக்கிறார் இறுதியிலே அந்த பெண்ணே கட்ட உத்தர நான் ட்ரை பண்ணினேன் அவை பண்ணினார் நான் விரட்டினேன் யோசும் ஓடினார் லட்சியம் குறிச்சோள் சூரணி சும்மா என்பார்கள் ஹிம்மா என்பார்கள் யூஸ் படைத்த நிகழ்வு நான் சுழநிலை சொன்ன நிகழ்வு அப்படியே கடைசியில் பஞ்சம் தந்தையிடம் மனுமதி கேட்டு ஒரு மண்ணில் ஒரு வாரி வழங்குகிறாராம் நிவாரண உதவி செய்கிறாராம் என்று வருகிறார்கள் போக வேண்டும் இந்த ஊரிலே தொலை தூக்க கூடாது யூசுப் முன்னேறக்கூடாது யூசுப் குளிக்குள்ளே விட வேண்டும் யூசுப் அலை சலாத்தை குளிக்கும் தள்ளிய கைகள் அதே யூசுப் அலைசலாவிடம் கை நீட்டுகிறது குறிக்கோடு தன்னுடைய பொறாமைக்காரர்களுக்கு முன்னால் நிமிர்ந்து நிற்பார் தனக்கு எதிராக குழி தோண்டியவர்களே அந்த குழியில் விழுவார்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் அல்லாவிட மன்னிப்பு கேளுங்கள் சொல்கிறார்கள் மன்னிப்பு கொடுக்கிறார்கள் பழி வாங்கவில்லை அதற்கு பின்னால் தாய் தந்து அழைக்கிறார்கள் இரண்டு கருப்பொருட்களில் நடந்த ஒரு பாபரும் என்ன விழா தாய் தந்தையருக்கான வரவேற்பு விழா ஈஸபலை சராத்துக்கான கௌரவிப்பு விழா அன்பானவர்களே பார்க்கினரு உடையவில்லை மனம் தளரவில்லை மனநோயாளியாக மாறவில்லை தற்கொலை முயற்சி செய்யவில்லை சிறைவாசம் குற்றம் இல்லாத சிறை நிரபராதியாக சிறையில் மனம் மனமுடையவில்லை சைக்காலஜிக்கலாக என மன மன நோயாளியாக மாறவில்லை நான் பயணிப்பேன் நான் முன்னேறுவேன் நான் சாதிப்பேன் நான் சாதனை படைப்பேன் இந்த தடைகளை தாண்டுவேன் தாண்டினார்கள் தாய் தந்தை வருகிறார்கள் சகோதரர்கள் பதினொரு சகோதரர்கள் பதினொரு சகோதரிகள் தான் சொல்லலாம் அந்த கிணவு குறைக்க சொல்லி இதுவரைக்கும் சொல்லவில்லை தாய் தந்தை வருகிறார்கள் சிம்மாசனம் அப்படியே வைத்து கௌரவித்து பதினொரு சகோதரிகளும் சிறம் சாய்த்து கௌரவிக்கும் பொழுது சின்ன வயதில் தான் கண்ட கனவுக்கு தானே விளக்கம் சொன்னார்கள் கபில் எனக்கு ஏற்கனவே நான் கண்ட கனவின் விளக்கம் சூரியன் தந்தையே நீங்கள் சந்திரனுடைய தாய் பதினோரு நட்சத்திரங்கள் தோள்களுடைய சகோதரர்கள் இதை சாய்த்து கௌரவிக்கிறார்களே சின்ன வயதில் நான் கண்ட கனவின் விளக்கம் அடைந்தார்கள் லட்சியத்தை குரான் உதாரணம் போதும் அன்பாளர்களே ஆரம்பத்திலே சில குரான் வசனங்களையும் ஒரு அதிசல் அதை போல் விளங்கப்படுத்த விட ஒரு சொல்லி இறங்குகிறேன் போட்டி போடுங்கள் போட்டி போடுகின்றவர் அடைகின்ற போட்டியில் முந்திங்கள் அவரை கூட சொல்லிவிட்டு நான் உச்சாகவே அவரை விட ரூபாய் கூட சொல்லிவிட்டு உச்சாகுவேன் அவரை மேலதிகமாக நான் காமத்துலாவுக்கு பக்கத்திலே மூத்தாகவே நான் மதியனா மனோராவிலே மூத்தாகவே லட்சியம் குறிக்கோள் இரண்டும் இணைய வேண்டும் முயற்சியும் தியாகமும் இணைய வேண்டும் கனவு கண்டு கண்டு சாப்பிடுவதே தூங்குவதை தூங்கி சாப்பிட்டால் தூக்கம் எலும்பினால் பசி என்று வாழ்வார் அல்ல சில வேலை பசித்திருக்க வேண்டும் இரண்டரை மூன்று மாதங்கள் தலைத்துறை கண்டோம் அதனுடைய வீட்டுடைய நிலைமை மூன்றாவது மாதத்துடைய தலைத்துறை கண்டோம் வீட்டில் அடுப்பெருப்பதற்கு என்ன இல்லாமல் ஈட்டம்பரத்தையும் தண்ணீரையும் இரண்டரை மாதங்கள் தீவனோபாயமாக உணவாக ஈசம்பரமும் தென்னீரும் ஈச்சம்பரமும் தண்ணீரும் என்று இரண்டு கரும்பொருட்களை திண்டு வாழ்க்கை நடத்தினோம் இந்த வீட்டு தலைவர் தான் கத்து திறப்பு விழாவின் பிரதமாதி முகமது அலுவலாம் பட்டி சாப்பிட வேண்டும் இல்லை பட்டினி லட்சியவாதி பயணிப்பார் அடைவாள் இலக்கை அடைந்தார்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கின்ற சுவர்கத்திற்குள் முதலாவது காலத்தை எடுத்து வைக்கின்ற அந்த மூன்று மாதங்களாக ஈட்டம்பளத்தோடும் தண்ணீரோடும் வாழ்க்கையை கழித்த வீட்டு தலைவர் அன்பானவர்களே இடையில ஒரு இடைக்கருகன் குலாநாயக சதீப்பை விளங்கப்படுத்த முன்னால் உமரனையுடன் ஆச்சரியமான துவாவைக் கேட்க லட்சியம் வைத்தார்கள் என்ன லட்சியம் அல்லாஹரு பார்க்கின்ற அசாத்தியம் என்ன சொல்லியுமா உன்னுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்கின்ற பாக்கியத்தை தான் அதே நேரம் என்னுடைய மௌத்தை இந்த மதீனா முனவுவரா நதியவர்களுடைய புனித ஊரிலே தான் மதீனாவுக்குள்ளும் உற்சாக வேண்டும் சஹீதாகவும் உத்தாக வேண்டும் சஹீத் என்றாலே வெளியாக போக வேண்டும் இம்பாசிபிள் லட்சியவாதி லட்சியம் வைத்து முயற்சிக்கின்ற பொழுது இம்பாசிபிளை மாற்றுவோம் அசாத அசாதகமான சாதகமான நிலமையும் சாதகமாக மாறும் என்ன நடந்தது மாம செய்கின்ற பொழுது மெஹராவுக்குள்ளே தாக்கப்படுகிறார்கள் வெட்டப்படுகிறார்கள் பக்கத்தில் அடக்கவும் பட்டார்கள் அவர்களுக்கு இடமல்ல அபூபத்தர் நதியருடைய வலதுகை போன்று நதியெல்லாம் ஒண்ணு ஒன்னரையெல்லாம் இடதுகை போன்று பல தடவை தீனுடைய விடயங்களிலே அமல்களே போட்டி போட்டு முந்தை கிடைக்கவில்லை லட்சியத்தோடு பயணித்தார்கள் நான் அபுபக்கரை முந்தை கிடைக்கவில்லை அல்லாவுடைய செலவழியுங்கள் சந்தர்ப்பம் சம்பாதிப்பதிலே போட்டி லட்சியவாதி அல்ல செலவழிப்பதில் அவர் நூறு குடும்பத்துக்கு செலவழித்தால் நான் ஐநூறு குடும்பத்துக்கு செலவழிப்பேன் அவர் பத்து அனாதைகளை பொருட்படுத்தால் நான் இருபது அனாதைகளை பொறுப்பளிப்பேன் அவர் ஐந்து வரிய மாணவர்களுக்கு கல்வி ஊட்டினால் நான் பத்து மாணவர்களை பொறப்படுத்தேன் அவர் பத்து குடும்பத்துக்கு செலவழித்தால் நான் இருபது குடும்பத்துக்கு செலவழிப்பேன் அவர் ஊருக்குள் மட்டும் செய்தால் நான் ஊருக்குள்ளும் செய்வேன் நாடனாவிய ரீதியாகவும் செய்வேன் சர்வதேச மட்டத்தின் சமூக பணி செய்வேன் லட்சியம் தூர குறிக்கோள் அபு மக்களை முந்தைய முந்தைய கிடைக்கவில்லை இன்றைக்கு நல்ல சந்தர்ப்பம் 50% பொருடைய பாதையில் கொண்டு வந்து கொட்ட வேண்டும் அபுபக்களை விட வேண்டும் அரைவாசியை அரைவாசி உமர் எவ்வளோ பெருமை அந்த கடைய அல்லாவுடைய பாராட்டை பெருத பொருளாதாரத்தில் பிப்டி பர்சன்ட் அபூபக்கள் என்ன சொன்னீங்க நூற்றுக்கு நூறு முழு பொருளையும் கொண்டு வந்து விட்டேன் அப்படிதான் சொன்னார்களாம் அபுபக்கரோடு என்ன கெண்டால் அமலின் மிந்த முடியாது அவர் இரவு நபியோடு தரித்த இரவுக்களுடைய வாழ்க்கையை செய்தாமல் ஈடு என்றாலும் பயணத்தை விடவில்லை நிராசையாகவில்லை நிராசையாகவில்லை அபுபக்களான நபியோட பக்கத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த இடம் ஆய்ச்சல இல்லாமனுக்குரிய இடம் அபுபக்களுடைய மகள் நதியுடைய மனைவிக்குரிய இடம் உயிரோடும் நபி பக்கத்தில் சுட்டித் திருந்தது போன்று என்னுடைய கபரும் நபியோ பக்கத்தில் அமைய வேண்டும் ஒரு டைம் என்ன டைம் வைப்போம் அவருக்குரிய அந்த கபரின் இடத்தை எனக்கு பெருமாறு கேட்டார்கள் ஆயிஷான சாதாரணமாக உமருக்கு அந்த இடத்தில் அனுமதி உண்டு அயாத்தோடு இருக்கும் பொழுது சக்கர சாலையில் சொன்னார்கள் மகனே பிள்ளைகளிடம் அயாத்தோடு கேட்டேன் அமீர் கேட்டேன் கேட்டேன் அனுமதி கண்டார்கள் என்னுடைய அனுமதிக்களை கண்டிப்பாக ஏற்கனவே இருந்து அனுமதி கண்டனமாகிறது அடைக்கலாம் இலக்கை அடைகிறார்கள் அவருபக்தர் நடிகர்கள் பக்கத்தில் அடங்கப்பெற முடியும் என்றால் நானும் அந்த லட்சியத்தை அடையலாம் அடைந்தார்கள் ார்கள்த்துக்கான சமூகமாக இருக்கக்கூடாது உடனடியாகி அப்படியே அமர்ந்தவுடன் சோடாவுக்கம் பச்சை தண்ணீருக்கு வித்தியாசம் ஒரு சமூகமாக வாழ்வதுதான் குட்ட குட்ட குளிந்து கொண்டு இருக்கிறோம் பயந்து கொண்டு வாழ்கிறோம் கோழைகளாக வாழ்கிறோம் நான் முஸ்லிம் என்று காட்ட பயப்படுகிறோம் இஸ்லாமிய அடையாளங்களை அழித்துக் கொள்கிறோம் ஐடியிலே செயற்பாற்றிய நயவஞ்சகர்களும் நமது நாட்டு முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறார்கள் அந்த ஒரு சோதனைக்காக தஜாலை கண்டால் இவர்கள் கும்பிட மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் லட்சியம் இல்லாதவர்கள் தான் மண்டிடுவார்கள் குறிக்கோள் இல்லாதவன் தான் சோலையாக இருப்பான் சூர நோக்கில்லாத வந்தால் பயந்த கோரியாக இருப்பான் என்பதை உங்களுடைய மனதில் ஆணைத்தரமாக பதுகிறேன் இறுதி கட்டம் குரான் அதிசை விளங்கப்படுத்தி ஒரு இரண்டு உதாரணங்களை சொல்லி முடிக்கத்தை போட்டி போடுங்கள் போட்டி போடக்கூடியவர் நூறு மீட்டர்களை பிளாரன்ஸ் வருகிறேன் ஒரு நிமிடத்தில் கடை நினைப்பவர் நூறு மீட்டர் ஓட்ட போட்டி உதாரணம் ஒரு நிமிடத்தில் அறுபது வினாடிகள் கடைக்க நினைப்பவர் நான் அறுபது வினாடிகளை அடைய வேண்டும் என்று தாண்ட வேண்டும் என்று லட்சியம் வைப்பார் என்றால் அவர் எழுபது என்பதை தான் எழுபது எண்பது வினாடிகளை தாண்டுவார் அவர் வைக்க வேண்டிய குறிக்கோள் எப்படி தெரியுமா முப்பது வினாடிகளில் நூறு மீட்டரை தாண்டுவேன் முப்பது வினாடிகளை காக்காக வைத்தால்தான் வினாடியிலே லட்சியத்தை டாக்டை அடைவார் மெடல் வாங்குவார் சர்டிபிகேட் வாங்குவார் கப்பை தூக்குவார் ஏ எடுக்க டாக்ட் வைத்தால் ஏழும் பிளஸ் நைன்டி ஃபைவ் பிளஸ் எடுக்க டாக்ட் வைத்தால் அவர் எழுபது என்பதோடு நிற்பார் பத்து பேப்பேப்படைய தாக்கத்தை வைத்தால்தான் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்திலே வந்து நிற்பார் சுரக்கத்திலே நீங்கள் போட்டி போடுங்கள் வானபூமி அளவு சாலமான சுரக்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுரக்கத்திலும் நீங்கள் நீங்கள் உங்களுடைய சுரக்கத்தை முயற்சித்து அடைந்து கொள்ளுங்கள் உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்பது என்று இருக்கின்றன ஒன்றை கொள்ளுங்கள் அடுத்த ஆயிரம் பத்திக்குள் நற்காரியங்களிலே போட்டி கொடுங்கள் எல்லா உடையங்களிலும் நல்ல காரியங்கள் நமக்கு நன்மை கேட்கின்ற எல்லா உடையங்களிலும் போட்டி போருங்கள் அவரை விட கூட சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் அவரை விட கூட சமூகப்பணம் எடுப்பதற்கு அவரை விட மாற்ற வேண்டும் அவனை மட்டும் தட்டி நான் அறிவாளி என்று தேடுப்பதற்கல்ல என்னுடைய அறிவினூடாக சர்வதேச மட்டத்தில் என்னுடைய மார்க்கத்தை மேம்படுத்த நான் படிக்கிறேன் படிப்பில் தொழிலில் வருமானத்தில் இன்று முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறேன் இன்னும் இரண்டு வருடங்களிலே முப்பது பேருக்கு நான் சம்பளம் கொடுத்தேன் இன்று தொழிலாளி இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் இரண்டு வருடங்கள் ஏற்றி ஐந்து வருடத்திலாவது பதார்களை சொந்த கடை அமையும் எடுத்து விட்டுக் கொண்டிருக்கிறேன் முப்பதாம் ஆண்டு நான் வெளிநாடு சென்று அந்த பொருட்களை நான் கண்டிப்பாக போட்டு நான் இறக்குமதி செய்வேன் என்று இரண்டாயிரத்தி முப்பதை டார்கெட் பண்ணினால் முப்பத்தி இரண்டாம் ஆண்டாவது கென்டெனர் வந்து தலைப்பு எல்லா துறைகளிலும் கொஞ்சம் கூட நீளத்தை வைப்போம் பாய்கின்றவர் முப்பது அடி நினைத்தால் தான் இருபது அடி பாயலாம் இருபது அடி பாய்ந்தால் முதலாம் இடம் எடுக்கலாம் என்றால் இருபதை இணைத்தால் பயணிந்து பாய முடியும் எனவே குறிக்கோள் நன்மையான காரியங்களிலே இறுதியாக பராய கனவு கண்டு கண்டு படிக்கையிலே படிக்காமல் அசைய வேண்டும் இயற்பை போட வேண்டும் சில கட்டங்களில் இரத்தம் சென்ற வேண்டும் சில கட்டங்களிலே பட்டியினால் மயங்கி விழ வேண்டும் ஐயாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு துறையிலே வல்லுநர் தலைவர் எந்த அதிர்ஷிக்காக எடுத்தாலும் அந் அதி பெயர் இல்லாத ஒரு அதி கிரந்தத்தை எடுப்பது அசாத்தியம் அப்படிப்பட்ட அந்த செய்ய ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நான்கு அதிசிகளை மனநட்ட அந்த சாதனையாளர் அந்த மனத சக்தியிலே உச்சம் தொட்ட சிகரம் தொட்டவர் அதே மதரசாவிலே அதே மஸ்திர நபதியிலே பசியால் மயங்கியும் விழுந்தார் பசியால் மயங்கியும் விழுந்தார் லத்திய பயணத்தில் மயக்கமும் வரும் காயமும் வரும் பசியும் வரும் விழிக்கவும் வேண்டும் பல இழப்புகள் வரும் பல நையாண்டிகளை பல கேவலமான பல சதிகாரங்களுடைய சதிகளுக்கு முகம் கொடுக்க தேவைப்படும் என்பதை அமல்களிலே போட்டி போடுங்கள் இறுதியான எங்களுடைய வழிகளில் நாம் காட்டிய பாதைகளில் நாம் கொடுத்த அவர்களுக்கு வழங்கிய துறைகளில் அவர்களுடைய யூனிட்களில் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்களில் அவர்களுடைய அவர்களுடைய நாங்கள் அனுமதித்த துறைகளிலே யார் எஃபர்ட்ஸோடு தியாகத்தோடு தியாக மனப்பான்மையோடு முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கான பல வழிகளை திறந்து கொடுப்போம் அவர்களை சக்சட்புள் ஆக்குவோம் கரை சேர்ப்போம் முன்னால் கடல் மூன்று திட்டங்களிலும் பெறாமன் ஆயுதபாணியாக அழிக்கப்பட்ட சண்டாளன் அநியாயக்காரன் அராஜகன் அதிலும் ஒரு லட்சிய பயணம் நமக்கு பாடம் இருக்கிறது கடல் முதலக்கும் நாங்க மாட்டி நாங்காயிட்டோம் எங்களுக்கு எல்லாருக்கும் நீச்சலம் தெரியும் அவ்வளவு தூரம் கடல் தாண்டி நீச்சல் எங்களுக்கு நாங்க முடிஞ்சு நாங்க அழிஞ்சி இதுக்கப்புறம் என்னோட நாட்டில் எங்களுக்கு நீ வாழை ஏதோ ார் கோலை சிந்திப்பார்ச்சியம் இல்லாதவர் சிந்திப்போள்ிந்திப்பார் சோடா போட்டரிலே கேஸ் இறங்கியவர் சிந்திப்பார் மூசாலை நடக்காது என்னுடைய ரப்பி இருக்கிறான் எனக்கு வழி காட்டுவார் கடலை பிளந்தான் வழி அமைத்தான் கடை பேர் அறிந்தான் முடிந்து விட்டது முடிக்கிறேன் நீண்ட தலைப்பு பேசிக்கொண்டே போகலாம் பேசிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு துறையுள்ளவர்களுக்கும் லட்சிய பயணத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் கனவுகளை எப்படி நனவாக்குவது என்ற தலைப்பிலே எல்லா துறையுள்ளவர்களுக்கும் பேசுகின்ற இடம் அல்ல இறங்கி இருக்க வேண்டும் இறங்க நெருங்குகிறேன் தைரியசாலி மனதை முன்னவர் அல்லாவுக்கு மிகாவுக்கு பிடித்தமானவர் எல்லாருக்கும் நிலவிருக்கிறது இவருக்கு நல்லவிருக்கிறது என்றால் இவரை விட அவர் தக்கார் எதற்கு முகம் கொடுக்கின்ற சவால்களை முறியடிக்கின்ற தைரியம் முதுகன்பை நிமித்தி வாழ்கின்ற நிமித்தி வாழ்கின்றோடு சமூகத்திலே காட்டுகின்ற பாத்தாக ஏலா எனக்கு நான் எல்லாம் எங்க பிசினஸ் செய்யற எனக்கு ஒரு பிசினஸ் தரிவார் அல்ல ஏந்த குடும்பம் எவ்வளவுதான் ஏந்த பிள்ளைகள் கரை சேராது ஏந்த பிள்ளைகள் எனக்கும் மனைவிக்கும் இனி மூட்டுவரைக்கும் பிரச்சனை தான் எனக்கு குடும்ப வாழ்க்கை நரகம் என்று பேசுகின்ற மாறும் அன்புக்குரியவராக வீட்டில் எனக்கு இந்த நெருக்கடி நீங்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நெருப்பு அணையும் என்று யார் நினைப்பாரோ அவர் சிறந்தவர் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் இலக்குகள் குறிக்கோள்களை நீங்கள் வையுங்கள் நல்ல நல்ல ஆசைகளை ஆதரவு லட்சியங்களை வையுங்கள் அது லட்சியத்தை படித்து தருகிறது இஸ்லாம் ஆனால் என்னால் முடியும் என்னை விட்டால் ஆள் இல்லை நான் டேலண்ட் நான் அறிவாளி நான் படைத்தாலி என்று உங்களை மாத்திரம் நம்பாமல் அல்லாவுடைய உதவியோடு விரும்புகிறான்தி எப்பொழுதுமே தன்னை காந்தி பார்க்கின்ற என்னால் முடியாது எனக்கு முன்னே இயலாது நான் இப்படியே கவருக்கு போலதான் என்ற வாழ்க்கை என்று யார் கீழே தன்னை பற்றி அற்பமாக எப்பொழுதுமே அற்பமான விடயங்களிலே அற்பமான பாவங்களிலே மாத்திரம் ஈடுபட்டு பிடிக்காது முன்வைத்து எல்லாமே ஆனவான லட்சியங்களை தூர தூர நோக்குகளோடு வைத்து அதை அடையும் வழிகளிலே வீர்நடை போட்டு லட்சியத்தை அடைந்த வண்ணமே தென்னத்தொல் பெருதோத்தை அடையும் வரைக்கும் நம்முடைய பயணத்தை தொடர வைப்பானாக யாரைய பாவங்களை மனு தருவாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனு தருவாயாக மணி மக்களுடைய பாவங்களை மனு தருவாயாக போற முஸ்லீங்கள் அணையுடைய பாவங்களை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக மனதைங்களை தருவாயாக தன் தருவாயாக அது நிறைவேறினுடைய உதவியை செய்வாயாக தூர இலக்குகளை வைக்கின்ற விசால மனப்பான்மை தருவாயாக லட்சியங்களை வைக்கின்ற நல்ல தைரியங்களை தருவாயாக அந்த லட்சியத்தை அடைவதற்காக தியாக மனப்பான்மையையும் அளaksana அர்ப்பணிப்புகளையும்அதற்கான முயற்சிகleri செய்கின்ற மக்களகண்மை மாற்றுவாயாக ஈமானின் வால்தே கரிமாவுடன் மரணிக்கக் கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக ஆఖிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் for more islamic lectures and useful information visit